யர்களுக்கு வணக்கம் இன்றைய தினமர தொழில் நம்ம பார்க்க போற பகுதி உணவே மருந்து அதுல பாதாம் பருப்பு மருத்துவ குணங்கள்ல சொல்ல வந்திருக்கேன் இதுல நிறைய சத்துகள் இருக்கும் முதல் அது என்ன பார்க்கலாம் பாதாம் பருப்புல வந்து விட்டமின் இ அதிகமா இருக்கும் கேல்சியம் இரும்பு சத்து பொட்டாசியம் மக்னீசியம் துத்தநாகம் இந்த மாதிரி இருக்கும் அது இது வந்து பாதாம் பருப்புல வந்து விட்டமின் பி செவன்டீன் ஒரு சக்தி இருக்கும் அதுல என்ன கேன்சர் உறவிடாமல் தடுக்கக்கூடியது இருபத்தி அஞ்சு கிராம் பாதாம் பருப்புல வந்து எழுபது உணவுல இதய நோய் சம்பந்த பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி பண்ணித்தரும் மர சிக்கல் தொந்தரவுகள் சரி பண்ணித்தரும் பல் பிரச்சனைகள் நிறைய பேர் பல்வளையால அவசியப்படுறாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது நல்ல மருந்து சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு இது நல்ல மருந்து நல்ல கொலஸ்ட்ரால்ஸ் இருக்கும் ரத்தி பண்ணித்தரும் மலைச்சிக்கல் தொந்தரவு சரி பண்ணித்தரும் பித்தப்பை கற்கள்னு சொல்லுவாங்க பாதாம் பருப்பு அதெல்லாம் தினசரி உணவுல பாதாம் பருப்பு எடுத்துக்கணும் அது எல்லாமே நிறைய பேர் வந்து டயட்ல இருப்பாங்க உடம்பு குறைக்கணும் நினைப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்க இந்த பாதாம் வெறும் பாதாம் பருப்பு மொத்தம் எடுத்துட்டு அதை ஊற வச்சு அதை பாலு சர்க்கரை போடாம தினசரி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா உடம்பு நல்லா ஸ்லிம் ஆயிடும் நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம் இதுல கால்சியம் சத்து அதிகமா இருக்கும் அதனால குழந்தைங்க பெரியவங்களோ தினசரி உணவுல அளவோட பாதாம் பருப்பு சாப்பிட்டா ஆரோக்கியம் இருக்கலாம் பாதாம் பருப்பு மருத்துவ குணங்கள் சொல்லிருக்கேன் அது இல்லாமல் நிறைய பேருடைய நம்பிக்கை என்னன்னா பாதாம் சாப்பிட்டாலே அதிகமா கொழுப்பு ஏறிடும் நம்ம குண்டாயிடுவோம் சொல்லிட்டு அதெல்லாம் தப்பு பாதாம் சாப்பிட்டனால இல்ல அதுல உள்ள ஜீனி சர்க்கரை டால்டா நெய் போட்டு ஸ்வீட் செய்வாங்க இல்லீங்களா அந்த ஸ்வீட் நிறைய சாப்பிட்டாதான் நம்ம குண்டாயிடுவோம் பேட் கொலஸ்ட்ரால் உடம்புக்கு வரும் இந்த பாதாம் பருப்பு நல்ல குழஸ்டாதீர்கள் எண்ணத்தோடு இன்னைக்கு நான் வந்து பாதாம் பருப்பினுடைய மருத்துவ குணங்கள் உங்களுக்கு எல்லாம் சொல்லிருக்கேன் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க பிடிக்கலையா அதையும் என்கிட்ட சொல்லுங்க எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன் மீண்டும் இன்னொரு விஷயத்தோட உங்களை பார்க்கும் வரை நன்றியுடன் ஜோதி வெங்கடேஷன்